அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியிலே சி இந்த சிந்தனையின் தலைப்பு வலிமை நாம் ஒரு லட்சியத்தை வகுத்து கொண்டு செயல்படும் என்னதான் நமது உடலும் மனமும் வலிமை மிக்கனாக இருந்தாலும் சில சமயம் துணை வலிமையும் உதவியும் தேவைப்படும் அதுபோன்ற சமயங்களில் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் முதலிய பிறருடைய உதவியும் ஆதரவும் அன்பும் பரிவும் கிடைப்பது நம்முடைய வலிமையை மேலும் பல மடங்கு அதிகரிக்க உதவும் எனவே தேவையான நேரத்தில் பிறருடைய உதவியை கோரி பெற தயங்கக்கூடாது லட்சியத்தை அடையவும் தோல்வியை தவிர்க்கவும் அவசியப்படும்போது அடுத்தவருடைய உதவியை கோரி பெறுவதில் தவறில்லை ஒரு லட்சியத்தை அடைய செயலி இறங்கும்போதுதான் தோல்வியை தவிர்ப்பதற்கு முதலில் தன் வலிமையை தெரிந்து வேண்டும் அடுத்து துணை வலிமையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக உபகாரியாக வந்து சேரும் உபரி ஆதரவு வலிமையும் சேர்த்துக் வேண்டும் இறுதியில் உங்களால் தோற்கடிக்கப்பட்ட எதிர்த்தரப்பின் வலிமையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் கணக்கிட்டு காரிய மாற்றம் தொடங்கினால் வெற்றி உங்களை விரைந்து வந்து தழுவிக் கொள்ளும் சிந்திப்போம் நம்